அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் இரண்டாம் அத்தியாயம் காலத்தை வென்று ஒளி சேர் மேனி கொண்டான் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் ஒரு யோகீஸ்வரர் சித்த புருஷர் அவரது சரீரம் சித்த சரீரம் வசீகரமான தெய்வீக தோற்றம் காண்போர் உள்ளத்தை ஆக்கர்ஷிக்கும் பழபழக்கும் பழுதற்ற அங்கு அமைப்பு பளிங்கென பார்த்தோர் பரவசம் கொள்ளும் புன்முறுவல் அமரும்போதும் அசையும் போதும் பேசும் போதும் அவர்களது திருமேனியும் அங்கங்களும் இயங்குகின்ற இன்பமயமான காட்சி தெய்வ திரு இயல்பேதான் நடன மயிலின் நல் இயக்கம் போன்ற கம்பீரமான நடை அவரது அருள் ஆட்டத்தை அம்பல ஆனந்த நடனமாகவே கண்டு பக்தர்கள் பாடியுள்ளனர் குருநாதரது இந்த தெய்வீக திருமேனியின் தோற்றம் எவ்வித மாறுதலும் இல்லாமல் நீண்ட காலம் இருந்து வந்ததே பக்தர்கள் கண்டுகளித்தனர் அவரது சாந்தமான திருமுகம் வழவழப்பாகும் சிறிதும் சுருக்கமின்றியும் இருந்தது ஆசிரமத்தின் எல்லா நடவடிக்கைகளையும் தானே கவனிப்பார் கட்டிட வேலைகளை தானே மேற்பார்வையிடுவார் வேகமான நடை விடியற் காலையில் தமக்கு தேவையான நீரை கிணற்றிலிருந்து தாமே இறைத்து கொண்டு செய்வார் ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் யோகி ராம் சூரத்குமார் என்ற மகான் அடிக்கடி சுவாமிகளின் தரிசனத்திற்கு தப்போவனம் வருவதுண்டு குருநாதர் அவரிடம் ஒரு தனி அன்பு காண்பிப்பார் அப்போது மறக்க முடியாத சம்பம் ஒன்று நிகழ்ந்தது ஒரு நாள் சத்குருநாதர் ராம்ஜி சுவாமிகளை ஓட்டப்பந்தயத்திற்கு கூப்பிட்டார் ஒன் டூ ஜூட் என்றவுடன் இருவரும் சிறிது தூரம் வேகமாக ஓடினார்கள் ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயித்தார்கள் சுவாமிகள்தான் எல்லாம் அவரது திருவிளையாடல்தானே இந்த சுவாமிகளுக்கு வயது என்னதான் இருக்குமோ என்று பக்தர்கள் வியந்ததில் வேப்பொன்றும் இல்லை தப்போவனத்திற்கு வரும் பக்தர்களை குருநாதர் அன்புடன் விசாரிப்பது பிரமிப்பை ஊட்டும் புதிதாக வந்து வணங்கும் அன்பர் தாம் இந்த ஊரில் இருந்து வந்திருப்பதாக சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே சுவாமிகள் அந்த ஊரின் அங்கிருக்கும் கோவில்கள் குளங்கள் மற்றும் அவ்விடத்தின் இயற்கை காட்சிகள் அங்கு வசிப்போரின் இன பழக்க வழக்கங்கள் அங்கு இருந்த பல பெரியோர்களை பற்றிய விவரங்கள் உள்பட எல்லாம் விஸ்தாரமாக கூறுவார் மேலும் பல ஊர்களின் பெயர்கள் அந்த ஊர்களின் பயணத்துக்குரிய பாதைகள் அங்கு பல வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவங்கள் இவற்றையெல்லாம் வர்ணிப்பார் சுவாமிகள் வாயிலாக இவற்றை கேட்போர் மிகவும் வியப்படைவார்கள் அவர் பல ஆண்டுகள் பல இடங்களில் தாம் தங்கி அங்கு தவம் ஏற்றியதையும் குறிப்பிடுவார் அவர் அங்க அவ்வாறு தங்கிய காலத்திற்கு பிறகு அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் போக்கு மாறி இப்பொழுது வெகு தூரத்தில் ஓடுவதையும் சில கிராமங்கள் மண்மூடி போனதையும் காடுகள் நாடுகளாக மாறியதையும் விவரிப்பார் சுவாமிகளின் வயதின் அளவற்ற நிலை வரையறுக்க முடியாத சஞ்சாரம் இவற்றை நினைத்து கேட்போர் பிரமித்து போவார்கள் பாரத தேசம் முழுவதிலும் ஸ்ரீலங்கையிலும் அவரது பொன்னடி படாத இடமே இல்லை என்று சொல்லலாம் மிகவும் வயதானவர்கள் சிலர் வந்து சுவாமிகளை வணங்குவர் அவர்களுடைய தாத்தார் தந்தையார் இந்தந்த ஊர்களில் இவ்வாறு வாழ்ந்தனர் என்று சுவாமிகள் குறிப்பிடுவார் சுவாமி அப்போது வந்திருக்கு அவருடன் பழகியிருக்கு என அவர் நினைவு கூறுவதை கேட்டவுடன் வந்தவர்கள் அவரது அன்பில் மனம் நெகிழ்ந்து ஒன்றும் பேச தோன்றாமல் மெய்சில்து கண்களில் நீர்மல்க ஆனந்தமடைவார்கள் நாம் நமது குலகுருவை மீண்டும் சந்தித்து விட்டோம் கவலை விட்டது என்று எல்லையில்லா கூறிப்படைவார்கள் ஸ்ரீலங்கா போன்ற கடல் கடந்த நாடுகளிலிருந்து வரும் பல பக்தர்களுக்கும் இத்தகைய அனுபவம் ஏற்பட்டதுண்டு மூதாதையார் காலத்தில் நடந்தவற்றை பெரியோர் சொல்லி கேட்டுள்ளதையே சுவாமிகளும் நினைவு கூற கேட்டு திகைப்படைவார்கள் சுவாமி அப்போது அங்கே இருந்தது என்ற அவரது திருவாச்சகத்தை கேட்டு அந்த திவ்ய திருமுகத்தின் பேர் எழிலை கண்டு புலாங்கிதம் அடைவார்கள் சுவாமிகள் அன்றாட பேச்சுவார்த்தைகளின் இடையே தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மொழி பாடல்கள் இழையோடி வரும் கர்நாடக தேசத்திலிருந்து வரும் அன்பர்களும் ஸ்ரீ ரகோத்தம சுவாமி பிருந்தாவனத்தை தரிசிக்க வரும் பக்தர்களும் நமது குருநாதர் கன்னடத்தில் மிக அழகாக பேசுவதை கேட்டு மகிழ்வார்கள் இவர் சுந்தர தெலுங்கினில் இயற்கையாக பேசுவதை கேட்டு ஆந்திர தேசத்து அன்பர்கள் அகமகிழ்வார்கள் அவரது பேச்சில் தூய யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்து தமிழ் நடை மிளிவதை கேட்டு திகைப்போர் பலர் இப்படி பல மொழிகளை சுவாமிகள் உடனுக்குடன் நமது பாண்டித்தத்தை மறைத்து எளியவராகி மழலையிலும் பாமர பாஷையிலும் பேசுவார் வடநாட்டு அன்பர்களுடன் அவர்கள் உள்ளம் உவகை அடையும் வகையில் ஹிந்தியில் உரையாடுவார் இவர் இத்தேசம் முழுவதும் விஸ்தாரமாக சஞ்சரித்துள்ளார் என்பதற்கு என்பதற்கு இவையே சான்றுகள் என்று சொல்லலாம் சுவாமிகள் பேசுகையில் சென்று நூற்றாண்டில் வாழ்ந்த ராமலிங்கவள்ளலார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்களின் இந்த நூற்றாண்டை சேர்ந்த போலூர் விட்டோபா சுவாமிகள் சேந்தமங்கலம் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ அவதூத சுவாமிகள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்ரீ ரமண மகர்ஷி ஸ்ரீ அரவிந்தர் ஷிரடி சாய்பாபா போன்ற ஞானிகளையும் சந்தித்ததாக தெரிகிறது சுவாமிகள் இரண்டு தடவை பாரத தேசம் முழுவதும் பாத செய்தார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் எங்கெங்கு எவ்வளவு காலம் தங்கினார்கள் எத்தகைய தவம் ஏற்றினார்கள் என்பது போன்ற விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை நமது சுவாமிகளின் குருவான ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளின் மகா சமாதியின் போது தமக்கு வயது முப்பத்தி என்பதை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகள் பற்றிய விவரங்கள் அறிந்தால் சுவாமிகளின் ஜனன காலத்தை நிர்ணயிக்க இயலும் ஜோதிர் மடத்து பற்றிய வெளியீட்டில் நாற்பத்தி ஒன்பது பீடாதிபதிகள் பரம்பரையாக வந்தபின் சுமார் நூற்று அறுபது ஆண்டுகள் அப்பீடத்தை யாரும் அலங்கரிக்காமல் அது காலியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிங்கேரி மடாதிபதிகளால் அனுப்பப்பட்ட ஸ்ரீ பிரம்மானந்த சுவாமிகள் பீடாரோகணம் செய்தார்கள் என்றும் தெரிகிறது இந்த பரம்பரையில் ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளின் பெயர் காணப்படவில்லை இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம் நன்றி வணக்கம்